வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் மாதம் ஐந்தாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி நூற்றி ஆண்டு லீ ஆன் டாங் என்பவர் வியட்நாமின் பேரரசராக அவரது இரண்டாவது வயதில் முடிசூட்டப்பட்டார் இவர் முப்பத்தி ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதாம் ஆண்டு நெதர்லாந்தில் நிகழ்ந்த பெரும் வெள்ளம் ரெய்மேர்ஸ்வால் என்ற நகரத்தை முற்றிலுமாக அழித்தது ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு முகலாய பேரரசு படைகள் இந்தியாவின் சூர் பேரரசின் தளபதி ஹேமு என்பவரின் படைகளை பானிபட் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் தோற்கடித்தன பேரரசர் அக்பர் இந்தியாவின் மன்னரானார் ஆயிரத்தி எட்நூற்றி பதினான்காம் ஆண்டு இலங்கையின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் இடம்பெற்ற பெரும் சுழற்காற்று யாழ்ப்பாணம் விடத்தல் தீவு மற்றும் மன்னார் ஆகிய இடங்களில் பெரும் அழிவை ஏற்படுத்தியது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் அடிமை கிளர்ச்சியில் ஈடுபட்ட நாட் டர்னர்னர் வெர்ஜினியாவில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது தூக்கு அறிவிக்கப்பட்டது அவர் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டு தூக்கு அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆண்டு ஜார்ஜ் செல்டன் என்பவர் தனது ஆட்டோமொபைல் வாகனத்துக்காக அமெரிக்க காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிரிட்டன் சைப்ரஸை தன்னுடன் இணைத்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அக்டோபர் புரட்சி எஸ்டோனியாவில் கம்யூனிச தலைவர் ஜான் ஆன்வெல்ட் புரட்சியாளர்களுக்கு தலைமை வகித்து சென்று அரசை கைப்பற்றினார் ஆயிரத்தி ஆண்டு ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் அவர்கள் ஐக்கிய அமெரிக்காவின் அதிபராக மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி ஆண்டு நேதாஜி சுபாஷ் சந்திர இந்திய தேசிய இராணுவத்தினர் மீதான வழக்கு விசாரணை டெல்லி செங்கோட்டையில் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இன்டெல் நிறுவனம் உலகின் முதல் நுன் செயலியான நான்காயிரத்தி நான்கினை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இருபத்தி ஆண்டுகால சிறைவாசத்தின் பின்னர் கோவான் உம்பெக்கி அவர்கள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பாகிஸ்தான் அதிபர் ஃபருக் லெகாரி அவர்கள் பிரதமர் பெனாசிர் பூட்டோ தலைமையிலான அரசை கலைத்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நூற்றி ஷியா முஸ்லிம்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் கொன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் இடைக்கால ஈராக் அரசின் சிறப்பு நீதிமன்றம் முன்னாள் அதிபர் சதாம் ஹுசேனுக்கு மரண தண்டனை தீர்ப்பளித்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆண்ட்ராய்டு செல்பேசி இயங்குதலும் வெளியிடப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சீனா தனது முதலாவது நிலாவுக்கான செயற்கைக்கோள் ஜாங் ஒன்றினை விண்ணுக்கு செலுத்தியது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்தியா தனது மார்ஸ் ஆர்பிட்ரி மிசன் என்ற செவ்வாய் சுற்றுக்களன் திட்டத்தை தொடங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு சித்தரஞ்சன் தாஸ் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு வில்லியம் ஜேம்ஸ் டியூரண்ட் அமெரிக்க வரலாற்றாளர் மெய்யியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு காசு பிள்ளை தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கனக செந்தில்நாதன் ஈழத்து எழுத்தாளர் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு க வேந்தனார் இவரும் ஈழத்து தமிழறிஞர் புலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அர்ஜுன் சிங் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பூ பழனியப்பன் இந்திய மகப்பேறு மருத்துவர் 19.52 தொள்ளாயிரத்தி ஆண்டு வந்தனா சிவா இந்திய மெய்யியலாளர் எழுத்தாளர் 19.55 தொள்ளாயிரத்தி ஆண்டு கரண் தபார்க் இந்திய ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விராட் கோலி இந்திய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆண்டு டெல் ஃபெரோ இத்தாலிய கணிதவியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சைமன் காசி செட்டி இலங்கை தமிழறிஞர் அகராதியியலாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆண்டு ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் ஸ்காட்லாந்து ஆங்கிலேய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அலெக்சிஸ் காரெல் நோபல் பரிசு பெற்ற பிரான்ஸ் மருத்துவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கூப்பா சேது அம்மாள் தமிழக எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பூமென் ஹசாரிகா இந்திய பாடகர் மற்றும் இயக்குனர் மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை